நமச்சிவாய வாழ்க நாதல் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோகடியாண்ட தாள் தாழ்வாழ்க மமாக நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கனேகல் இறைவன் அடிவாழ்க வேகங்கெடுத்தாண்ட வேந்த நடிவல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க புறத்தார்க்குச் சேயோன்றன் பூங்கடல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சிரோன்கடல் வெல்கடி போற்றி எந்த அடி போற்றி தேதன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் போற்றி மாயப்புறப்பெருக்கும் மன்னன் அடி போற்றி சிர பெருந்துரையினம் தேவனடி போற்றி ஆராதை இன்பம் அருளும் போற்றி சிவன் அவன் என் சிந்தை உள்ள அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான் முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான் கண்ணுதலான் தங்கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டாய் எடிலார் களரஞ்சி விண்டிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து அல்ல இலாதானே நின் பெருஞ்சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகிப் பூடாய் குழுவாய் மரமாகி விருகமாகி பல்விருகமாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்கனாய் வல்லதுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத் தாவர சங்கமத்துள் எல்லா புறப்பும் ேந்தியம் பேருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடு மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடு உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா bimala vidai paga vedangal ayayana oongi andagandannunniyane veyyai thaniyai yamananam bimala poyya ina ellam hoyagala vandaruli megnanamagi melirkindra mechudare yagnanam illadheen inda perumane அஞானந்தனை அ அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாட்டத்தின் நேரியாய் சேயாய் நடியானே மாற்றம் மனங்கடிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலொடு நெய் கலந்தாற் போல சுரந்தடியார் சிந்தனை உள் தேன் கூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களூரைந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வன்விலையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கையிற்கால் கட்டி புறந்தோல் போர்த்தங்கும் புழுகடுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இலாத சிறியேற்கு நல்கி நலந்தாங்க சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருணி நீழ் கடல்கள் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சுரந்த தயாவான தத்துவேனே தயாவான தப்பு தயவான தத்துவ சோதி மலர்ந்த மலச்சுடரே தேதனே முதே சிவபுரணே பாதமாம் பட்டறுத்து பாரிக்கும் ஆரியனே நேத அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆராமுதே அளவிலா ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறு உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே அந்தம் நடுவாகியல்லானே ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தி பெருமானே கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வா தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிழா புண்ணியனே தாக்கும் காண்பறிய பேருடையே ஆற்றின்ப வெள்ளமே நின்ற தோற்ற சுடருடியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வவ வேறே வந்தறிவாம் ஏற்றனே தெளிவே என் சிந்தனைள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரனேயோ என் போற்றி புகழ்ந்திருந்து பொய் கட்டுமையானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புலப்புறம்பை கட்டடிக்கவல்லானே நள்ளிரொளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென் வாண்டி நாட்டானே அல்லற் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லியானை சொல்லி திருவடிக்கு சொல்லு அறியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிதபுரத்தில் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து இங்கோய் மலையம் எந்தாய் போற்றி பாங்கார்பட அழக போற்றி கடம்பூர் மேவிய விடங்க போற்றி அடைந்தவர்க்கு அருளும் அப்ப போற்றி இத்தி தன்னின் கிடுறு மூவர்க்கு அத்திக்கு அருளிய அறதே போற்றி தென்னாடுடைய போட்டி தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன தவர்க்கும் இறைவா போற்றி எனக்குருளைக்கு அருளினை போற்றி மான மலையாய் போற்றி அருளிட வேண்டும் அம்மான் போட்டி இருள் கட அருளும் இறைவா போட்டி இறைவா போட்டி இறைவா போ கலர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி களங்கொளக்கருத அருளாய் போற்றி அஞ்சேலென்று இங்கு அருளாய் போற்றி நஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி அத்தா போற்றி ஐயா போற்றி நித்தா போற்றி நிமலா போற்றி பத்தா போற்றி பவனே போற்றி பெரியாய் போற்றி பிரானே போற்றி அரியாய் போற்றி அமலா போற்றி மறையோ கோல போற்றி முறையோ தரியேன் முதல்வா போற்றி உறவே போற்றி போற்றி சிறவே போற்றி சிவமே போற்றி மஞ்சா போற்றி மணாலா போற்றி பஞ்சேரடியா பங்க போற்றி அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி இலங்கு சுடரியம் ஈச போற்றி கவை தலைமேவிய கண்ணே போற்றி குவைப்பதி மலிந்த கோவே போற்றி மலை நாடுடைய மண்ணே போற்றி கலையார் அருகே தரியாய் போற்றி திருக்கழுக்குண்டில் செல்வா போற்றி பொறுப்பமர் ஊவணத்து அரணே போற்றி அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி மருவிய கருணை மலையே போற்றி துரியமும் இறந்த சுடரே போற்றி தெவரிதாகிய தெளிவே போட்டி தொழா முத்த துடரே போற்றி ஆள நபர்க்கு அன்பா போட்டி ஆறா அமுதே அருளே போட்டி வேறாயிரமுடை பெம்மான் போற்றி தாடி அருகின் தாராய் போற்றி நீழொழியாகிய நிறுத்த போற்றி சந்தனச்சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனைக்கரிய शिव में पोटी शिव में पोटी शिव में पोटी मंदिर मामले में आई पोटी मंदिर मामले में आई पोटी மை உள்வாய்போட்டி உய கொள்வாய்போட்டி புலி முலை புல்வாய்க்கு அருளினை போற்றி அலைக்கடல் மீமிசை நடந்தாய்ப் போற்றி ாய் போட்டி கருங்குருவிக்கு அன்று அருளினை போட்டி இரும் புலன் புலர இசைந்தனை இசைந்தனை போட்டி இசைந்தனை போட்டி படியுற பயந்த பாவக போற்றி பாவக போற்றி அடியொடு நடு இரு ஆனாய்ப்போற்றி நரகொடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி பரகதி பாண்டியற்கு அருளினை போற்றி நரகோடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி ஒளிவர நிறைந்த ஒருவ போற்றி ஒருவ போற்றி செழுமலர் சிவபுரத்து அரசே போற்றி சிவபுரத்து அரசே போற்றி சிவபுரத்து அரசே போற்றி சிவபுரத்து அரசே போற்றி கடுநீர் மாலை கடவுள் போற்றி கடவுள் போற்றி சிவபுரத்து அரசே போற்றி கடுநீர் மாலை கடவுள் போற்றி தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி மையல் துணிப்பாய் போற்றி கடவுள் போற்றி தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியானாயேன் ஒன்று அறியானாயேன் ஒன்று அறியானாயேன் குழைத்த சொன் கொண்டருள் போற்றி ஏன் குழைத்த சொல்மாறை கொண்டருள் போற்றி புறம்பல ஏறித்த புராண போற்றி புறம்பல ஏறித்த புராண போட்டி புராண போற்றி புராண போட்டி பரம்பரம் சோதி பரனை போட்டி பரநே போட்டி பரநே போட்டி போட்டி போட்டி புயங்க பெருமான் புயங்க பெருமான் புயங்க பேருமான போட்டி போட்டி பூயங்க பேருமான போட்டி போட்டி புராண காரண போட்டி போட்டி புராண காரண போட்டி போட்டி சயத்தய போட்டி சயத்தய போட்டி சயத்தய போட்டி தய தய போ